प्रपन्न पारिजाताय पाणये कृष्णाय परित्यज्य ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணா நம சுவர்மா விர அஹம் யாருப்பே भगवान श्री ஸ்ரீஷர் गीता சாஸ்திரத்தை இந்த ஸ்லோகத்தோடு நிறைவு செய்கிறார் ஸ்ரீமத் பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினோராவது ஸ்லோகத்தில் தொடங்கிய உபதேசம் இங்கே நிறைவு பெறுகிறது அங்கே பகவான் சொன்னார் அர்ஜுனா நீ கவலைப்படத்தகாதவர்களை குறித்து கவலைப்படுகிறாய் ஓம் அசோச்சியான் அன்வசோச்சகா பிரஜாவாதாம் பாஷசே ஞானியை போல பேசுகிறாய் கதாசூன் அகதாசூம்ஷ நானு சோசந்தி பண்டித்தாக போனவனை குறித்தோ மூச்சு இருப்பவனை குறித்தோ பண்டிதர்கள் கவலைப்பட மாட்டார்கள் சாரம் என்னென்னா அஜானிகள் தான் கவலைப்படுவார்கள் இருப்பவர்களுக்கோ இல்லாதவர்களுக்கோ ஒருத்தர் வாழ்க்கையில் நம்ம கூட சேர்ந்திருந்தார் அவருக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் அதுக்காக துக்கப்படுறோம் அவரே இறந்து போயிட்டால் அதுக்காகவும் துக்கப்படுறோம் ஆக இந்த துக்கப்படுறதுங்கிறது பண்டிதர்களுக்கு அடையாளமல்ல அறிவாளிகள் ஒருபொழுதும் அனுபவிக்கப்பட்டதற்காகவோ அனுபவித்து கொண்டு இருப்பதற்காகவோ அனுபவிக்கப் போவதற்காகவோ எதற்கும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஆகவே ஞானத்தினுடைய பிரயோஜனம் சர்வசோக நிவத்தி அப்படின்னு தாத்பரியம் அந்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன புரிஞ்சு கொண்டோம்னா கவலைப்படுறதுக்கு காரணம் ஆத்மாவை பற்றின தெரிந்து கொண்டோம் அப்போ கவலைப்படாமல் இருக்கணும்னா ஆத்மாவை பற்றின பெறணும்னு சொன்னோம் அதுக்காகத்தான் பகவான் ஆத்மாவனுடைய லட்சணங்களையெல்லாம் உபதேசம் பண்ணார் அதாவது இந்த ஜீவாத்மா உடம்புக்கு வேறாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா உண்மையிலேயே பரமாத்மாதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் சாஸ்திரத்தோட சாரங்கிறத நம்ம பல முறை படிச்சுட்டோம் பத்தாவது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார் அகமாத்மா குடாகேஷ கேஷ எல்லோருடைய உள்ளத்திலும் ஆத்மாவாக இருப்பது நாம்தான் அதேமாதிரி பதிமூணாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் க்ஷேத்திரச்சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத இந்த சரீரத்துக்கு க்ஷேத்ரம்னு பேர் இந்த சரீரத்துக்குள்ளே இருந்துன்னு இந்த சரீரத்தை எவன் அறிகிறானோ அவனுக்கு க்ஷேத்ரன்னு பேருன்னு சொன்னார் பிறகு பதிமூணாவது அத்தியாயத்தில் பல இடங்களில் நாம் விரிவாக பார்த்துட்டோம் உண்மையில் ஜீவாத்மா என்பது பரமாத்மாவே ஆகும் ஆக ஜீவாத்மா பரமாத்மா ஜெகத்தெல்லாம் முக்கியமான ஆத்மானு சொல்லப்படுகிற பரபிரம்மத்தின் மீது மாயையால் கற்பிக்கப்பட்ட கற்பனைதான் என்பது அத்வைத சித்தாந்தத்தினுடைய முக்கியமான உபதேசம் ஆ ஜீவேஸ்வர ஜெகத்து பரபிரம்மத்தில் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் மாயையால் காட்சி அளிக்கிறது அப்படிங்கிற கருத்தை பலமுறை நாம் சிந்தனை பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த பூர்த்தி வாக்கியத்துலேயும் இதுதான் வருகிறது பகவான் சொல்கிறார் மா சுச்சகாங்கிறார் கவலப்படாதேன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சிருக்கார் பகவான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற கருத்து முதலே என்ன சொன்னார் கவலைப்பட வேண்டாத விஷயத்தை குறித்து கவலைப்படுற ஞானிகள் அறிவாளிகள் ஒருபொழுதும் கவலைப்பட மாட்டார்கள் நீ அறிவாளிகளை போல பேசுகிறாய் அறிவில்களைப் போல அஜ்ஞானிகளைப் போல நடந்து கொள்ளுகிறாய்ன்னு சொன்னார் ஆக ஆரம்பத்திலையும் கவலைக்கு காரணம் அஜானம் கவலை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஞானம்னு உபதேசிக்கப்பட்டது இங்கேயும் அதே கருத்தை உபதேசம் பண்ணுறார் இது ஞான சாரம் இதுக்கு முதல் ஸ்லோகம் அறுபத்தஞ்சாவது ஸ்லோகம் கர்மயோகத்தோட சாரம் வேதத்தினுடைய கர்மகாண்ட பாகத்தோட சாரம் இது ஞான சாரம் இது இதை மேலெழுந்த வாரியாக படித்தா என்ன தோன்றும் என்றால் எல்லா தர்மங்களையும் முற்றிலும் விட்டுவிட்டு என் ஒருவனையே சரணாகதி பண்ணுவாயாக நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் கவலைப்படாதே வருந்தாதே துயரமடையாதே மா சுச்சகா ஆ சர்வ தர்ம பரித்தியாக ஈஸ்வர சரணாகதி சர்வ பாப மோக்ஷா சர்வ பாப நிவிற்த்திஹி ஆர் சர்வ பாப விமோக்சா ஷோக நிவத்திஹி அப்படின்னு நம்ம இதை பிரிக்கலாம் ஆக எல்லா தர்மங்களையும் விட்டுவிடணும் ஈஸ்வரனையே ஷரணாகதி பண்ணணும் அந்த ஈஸ்வரன் எல்லா பாபங்கள்லேருந்து நம்மளை விடுவிப்பார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது சாதாரணமாக மேலெழுந்த வரையே பார்த்தா எல்லா தர்மத்தையும் விடுறதுங்கிற வார்த்தையை கேட்டவுடனே நமக்கு தர்மத்தை எப்படி விட முடியுங்கிற கேள்வி வரும் அப்புறம் ஈஸ்வர சரணாகதிங்கிறதுடைய உண்மையான அர்த்தம் என்ன சரணாகதி பண்ணுறவன் யார் சரணாகதியை ஏற்றுக்கிறவன் யாரு அப்புறம் பகவான் இன்னொரு கருத்து சொல்கிறார் நான் எல்லா பாவத்துலருந்தும் உன்னை விடுவிச்சுடுவேன் அகம் துவா சர்வ பாப்பைப்போ மோக்ஷிஷ்யாமி ஆக எல்லா பாபங்கள்லேருந்து விடுவிச்சுடுவேன் கவலைப்படாது அப்படிங்குற ஷோக்க நிவர்த்திகின்னு அர்த்தம் நம்ம இதை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் இதை நாம் நாளை வகுப்பில் இன்னும் தொடர்ந்து சிந்தனை பண்ணுவோம் இந்தளவில் இதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதனுடைய உண்மையான யதார்த்தமான அர்த்தம் என்ன என்பதை நாளை நாம் சிந்தனை செய்யலாம் இந்தளவில் இந்த ஸ்லோகத்துக்கு இன்றைக்கு பூர்த்தி செய்கிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான